நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாடு மேலும் பெட் வெட்டிங் அதாவது படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்கின்ற நிலை அதை போகக்கூடிய இளைய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க கான் சில்க் அதாவது மக்காச்சோள கதிர் இருக்கிற சில்க் முடி மாதிரி இருக்கிற ஒரு பகுதி அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு தீநீராக்கி அதுல பணம் கற்கோ அல்லது பனை சேர்த்து இதை தினம் பருகி வந்தால் பெட்வெட்டிங் குணமாகிவிடும் அது மட்டும் அல்லாமல் எரிச்சலுடன் சிறுநீர் சொட்டு சிறுநீர் கழிக்கின்ற நிலை குருதியுடன் கலந்த சிறுநீர் இவை அனைத்தையுமே போகக்கூடியது என்னன்னு உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்